பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் உன்னாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் உனக்கிலாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தவின் கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குந்திலே பெருந்து பெரும்பித்தனே சட்ட நேர வந்திலாத சழக்கனேன் மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்துரை விலங்கினேன் வினைக்கேடனேன் இனிமேல் விளைவது அறிந்திலேன் இலங்குகிந்தனின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடமின்றி கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குந்திலே பூணோனாதோர் அன்பு பூண்டு பொருந்தி நாடொரும் போற்றவும் எய்தி நடுக்கடல் உள்ளழுந்தீ நான் பேணுனாத பெருந்துரை பெருந்தோணி பற்றி உகைத்தலும் காணுணா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே கழுக்குண்டிலே கோலமேனி வராகமே குணமாம் பெருந்துரை கொண்டலே சிந்தை வைத்த சிகாமணி யாலமே கரியாக நான் உன்னை நச்சி நச்சிட வந்திடும் காலமே உன்னை ஓத நீ வந்து காட்டினாய்கடுக்குண்டிலே பேதமில்லதோர் கற்பழித்த பெருந்துரை பெருவள்ளமே ஏதமே பல நீ என்னை ஏதிலார் முன்னம் என் சாதல் சாதல் பொல்லாமையற்ற தனிச்சரண் சரணாமென காதலால் உன்னை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே கழுக்குண்டிலே இயக்கிமார் அறுபத்து நால்வரை என் குணம் செய்த இதனே இயக்கிமார் அறுபத் குணம் செய்த ஈசனே மயக்கமாயரோர் கும்மலப்பட பல்வீனைக்குள்ளழுந்தவும் துயக்கருத்தன்னை ஆண்டு கொண்டு நின் மலர் கடல் தந்து என்னை கயக்கவைத் தடியில் Kattinay kard kundile Kattinay kard kundile